வணக்கம் மீண்டும் ஒரு பாடல் உருவத்துடன் உங்கள் சிந்தைக்கும் செவிகளுக்கும் பந்து விருந்தொன்றைப் பரிமாறுகின்றோன்றோம் தொடரும் இம் இசைத்தட்டு வெளியீட்டு வரிசையில் புதிய வரவான கடற்கரும்புலிகள் பாகுமெட்டு என்ற பாடல் தொகுப்பை கரும்புலிகள் நாள் நினைவாக உங்களுக்கு கையளிக்கின்றோன்றோம் பாட்டும் கூத்துமாக ஒரு காலம் வாழ்ந்து மகிழ்ந்த நெய்தல் தன் வேர்களை இழந்து நேற்று துடித்தது கடலும் கடல் சார்ந்த நிலமும் தமக்கான கலைகளை இழந்து சோகத்தை ஆடியாகச் சுற்றியிருந்தது இன்று காற்று திரும்பியது அழுத வாழ்வு முடிந்ததென எழுது வருகிறது எம் தேச காற்று இப்போ எரிந்து போயிருக்கும் அம்மாமரக் கொப்புகளிலிருந்து மீண்டும் வசந்த குயில்கள் பாடத் தொடங்கியுள்ளன உலகெங்கும் மானிட விடுதலை போராட்டங்கள் பல ஊற்றுக்கண் அடைத்து முனைப்பிழந்து ஏதோ ஒப்புக்கு முனகிக் கிடக்கின்றன மாறாக எமது தாயக விடுதலைப் போராட்டப் பேராறு மட்டும் நுங்கும் நுரையுமாகப் பொங்கி இன்றும் பெருகி வழிநகர்கிறது காலத்துக்கு ஏற்ற வடிவ எடுத்தபடி லட்சியத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது தொடர்கிறது மலையே வலினும் தலையே சுமக்கும் என்ற பிடிமானத்துடன் எங்கள் தலைவர் போராட்டத்தேரை சாரத்தியம் செய்தபடி கால வடிவாக அசையாத மனமும் அல்லாடாத லட்சியமும் குலையாத நெஞ்சுறுதியும் கொண்டு ஈழத் தமிழருக்குரிய விடுதலையை எப்படியும் பெறுவேன் என்ற நம்பிக்கையில் காலம் ஒன்றுக்காக காத்திருக்கின்றார் தலைவரின் லட்சியக்கனவை சாத்தியமாக்கும் வழிப்பயணத்தில் அவருக்கு பக்கபலமானவற்றில் முக்கியமானது கடற்புலிகள் அமைப்பாகும் கடலிலே காவியம் படைப்போம் என்ற மகுட வாசகத்தை மனதிலே கொண்டவர்கள் கடற்கரும்புலிகள் கடற்கரும்புலிகளின் வீரம் செறிந்த களமுனை வரலாறு இன்று வையம் அறிந்த வரலாறாகிவிட்டது எமது விடுதலை போராட்டத்தின் வெற்றிகள் ஒவ்வொன்றின் பின்னேயும் கடற்குலிகளும் கடற்கரும்புலிகளுமே ஆணிவேராக நின்று போராட்டம் அடிசாயாமல் காக்கின்றனர் எமது விடுதலை போராட்டத்தின் ஒவ்வொரு திருப்பு முனைகளுக்கும் கடற்கரும்புலிகளை அச்சாணியாக ஆகின்றனர் விடுதலை நெருப்பு சுடர கரும்புலிகள் நிமிடம் ஒவ்வொரு தடவையும் பகைவர் தலை குனிந்து தள்ளாடியுள்ளனர் மாயக்கண்ணுக்கு புறப்படாத ஞான சுடர் போல கரும்புலிகளின் போற்றுவாயும் நுட்பமானது இலகுவில் இனம் காண முடியாது அந்த அதிசய அற்புதங்களைத்தான் நாங்கள் உள்ளே பாடல்களில் பதிவு செய்துள்ளோம் இந்த கடக்கரும்புலிகள் எட்டு எம் தாயக கலைஞர்களின் சங்கமம் விடுதலைப் போராட்டத்துக்கு சமாந்திரமாக வளர்ச்சி கண்டு வரும் கலைகளின் வகை இதுவும் ஒன்று போருக்குள் வாழ்வும் வாழ்வுக்குள் போருமாக விடுதலைப் போராட்டத்தில் பற்றிப் படர்ந்துள்ள கலைஞர்களின் புதிய படைப்பு இது வெளியீட்டுக்குத் திகை குறுகிய கால இடைவெளியில் எம் கலைஞர்கள் கூட்டாக கடைந்தெடுத்த பாட்ட இது பாடல்கள் விடுதலைக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்தன என்பதை இந்த நாடு மட்டுமல்ல புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் நம்மவர்களும் நன்கறிவர் மண்பாசம் சுமந்து வரும் இப்பாடல்களை சமைத்த எம் தேச கலைஞர்களுக்கு விடுதலை புலிகளின் கடற்குலிகளும் நிதர்சன நிறுவனத்தின் தர்மேந்திர கலையகத்தினரும் ஒன்றாக நின்று நன்றி கூறுகின்றோம் கடற்கரம்புலிகளெட்டு என்ற இந்த பாடல் ஒலிப்பேளையை இதுகால வரை வீரச்சாவடைந்த கடற்கரம்புலிகளின் நினைவுக்கு காணிக்கையாக்குகின்றோம் கடலிலே காவியம் படைப்போம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்